ஒவ்வொரு திங்கட்கள் வியாழக்கிழமையும் அல்லாஹுவிடம் எடுத்து செல்லப்படுகின்றன அப்போது அல்லாஹுக்கு இணை வைக்காத அனைவரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஆனால் தனக்கும் தன் சகோதரனுக்கும் இடையே பகைமை கொண்டவனை தவிர இவர்கள் விஷயமாக அல்லாஹ் கூறும்போது இந்த இருவரும் சமாதானமாகும் வரை இருவரையும் விட்டுவிடுங்கள் என்று கூறுவான் என்ன நபி சொல்லம் வாஹுலாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஐந்து